ால காணாத பொருள் மா காணும்போல் உலகம் அதன் காரியம் ரெண்டும் பஞ்சகோஷங்களுக்கு நீ எப்படி அந்நியமா இருக்கிறாயோ அப்படி அந்த பொருளுக்கு அந்நியம்தான் அதையும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் அதை அறிந்து கொண்டிருக்கிறாய் சுருதினாலே விசாரித்துக் கொண்டிருக்கிறாய் அதை நீ ஆக மாட்டாய் எது எல்லாவற்றிலையும் அறியக்கூடியது எதுவும் அர்த்தம் அதான் நீ அடிவடிமா இருக்கிறாய் என்று இது அனுபவத்தில் பார்க்கலாம் சம்மாதங்களை வந்தா அது அனுபவமா தெரியும் அது வரைக்கும் அனுபவம் இல்லை யுக்தி பிரகாணம் தான் தெரிஞ்சு யுக்தி பிரமாணம் தாரு வேறு கிடையாது என்று இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் ஆகவே ஆத்மா ஆத்மாவை அறிவுறுத்து உள்ளொரு ஆத்மா இருக்குன்னு சொன்னாங்க அறிவு அந்த அறிவுக்கு புனரறிவு வேணும் புன்னரறிவு வேணும் அனசாதவாசம் சொல்லுது வரம்பின்றி குற்றம் போயிட்டே இருக்காது பாட்டு அது எங்கே முடியாது அதனால கூடாது அப்படிங்கிற புக்கு அறிவு செய்யும் அதாவது அவர்கள் மதத்துக்கு கண்டிக்கிறார் விவசாயம் என்ன உற்பத்தி அர்த்தம் அணு விவசாயம் அந்த உற்பத்திக்கு அடுத்த உற்பத்தியு அர்த்தம் இது எல்லாத்திலையும் ஞாபகம் அர்த்தம் ஆயிரும் அதாவது வருஷ பாக தேவையில் சுும் கடாதிகள் கடம்படம் இதெல்லாம் இருக்கு அந்த கடம்படம் இருக்கும்போது அந்த கடத்தின் ஞானம் நமக்கு உண்டாது கடத்தின் ஞானம் நம்ம கொண்டாடும் உடனே மீண்டும் அந்த கடன் பெருசா சொன்னதா என்று சொல்லும் அதுக்குன்னொரு விருத்தி போய் அது காட்டுது அதுதான் முறை இதை வச்சிருக்கோம் ஆனா அவங்க அப்படி இல்லை கடம் என் ஞானம் உண்டான பிறகு அந்த கடமைங்கிற ஞானத்தை விளக்குறதுக்கு அணு விசாயிரம் உற்பத்தி ஆகுது அப்புறம் அதுக்கு அந்த ஞானத்தை விளக்கிறது இன்னொரு ஞானம் உண்டாகுதான் அதுதான் அப்படிதான் அதான் சொல்றது இப்படி நீங்க சொல்லிட்டே இருந்தா அனுசந்தோஷம் அல்லவா வரம்ப குற்றம் ஏற்படுமே அதனால இது நான் ஒத்துக்க மாட்டோம்னு வேதத்துன்னு சொல்றது அவங்க இல்லை இல்லை அது அப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க இது ஞான ஞானம் பேரு ஞானம் உண்டாகுது அந்த ஞானத்துக்கு உள்ளொரு ஞானம் வேண்டாம் அது போயிட்டே இருக்க கடை ஞானம் உண்டாகுது கடைஞானம் உண்டாகிறதுக்கு உண்டாச்சு அல்லவா இந்த கடைஞானம் உண்டாக காரணம் ஞானம் உண்டாகணுமா ஒரு இணும் அப்படி போகும்போது அது வரம்பிட்ட குற்றமாகும் அதனால அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால இந்த நியாய மதத்தினுடைய கருத்து சரியில்லை ஆகவே முதல் ஞானத்துக்கு அடுத்த ஞானம் உண்டாகும் சொன்னா அது ஞானம் வந்து உண்டாக்குறதில்லை ஆத்மாவுடையே எல்லாத்துக்கும் விளக்கும் அதுக்காக ஆத்மாவுக்கு உன்ன தேவை இல்லை தேவை அப்படியே வச்சுக்கிட்டாலும் அணு ஓடி இருந்தது அது முடியாது சாபேட்சை பிரகாசம் ஒப்பினால் அந்நிய ஆசிரியர் தோஷம் உண்டாகும் அதுக்கு ஆதாரமாக கூடிய விருப்பம் ஆத்மாவனுடைய விருப்பத்தின் காரணமாக அந்த ஞானம் உண்டாகிறது அதன் விருப்பத்துக்கு அணியம் அப்படின்னு சொன்னா அப்புறம் அன்பாச்சரியம் ஒன்றுக்கு ஒன்று அபேட்சி சம்பந்தப்பட்ட ஒரு குற்றம் உண்டாகுது சரி இது எப்படியா சொன்னோம்னா அவர் சுத்திக்கிட்டே வருது ஆதரிக்கிறது இது விளக்குறதுக்காக உணவு உண்டாகுது விளக்குறது உணவு உண்டாகுது இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு சக்கரிகா நியாயம் இப்படி இதனால இதெல்லாம் நாங்கள் உடன்பாடு அப்படி என்று அதே மறுக்கிறாங்க அதன் பிறகு இந்த கடம் என்று சொல்லுவதற்கு அந்த ஞானமானது விருத்தியின் மூலமாக ஆத்மாவுக்கு விளங்க ஆத்மா விளக்க ஆத்மாவை விளக்கிறதுக்கு உள்ள ஞானம் தேவையில்லை என்பது இந்த பாராவில் சொல்லி முடிக்கிறார் தொடர்ச்சி பின்பக்கம் முன்னால் போட்டிருக்காரு எல்லாம் படித்து சொல்லாமலையாது அவ்வளோதான் சுருக்கமாக சொன்னால் அதுதான் பாருங்கள் உண்டாவதுக்கு ஆத்மா சுயம்பிரகாசம் அது வேறு ஆதரவு கொண்டு அது விளக்கதில்லை இது நம்ம விரைந்த பட்சம் கடன் பார்க்கிறோம் விளக்கிறதுக்கு ஆத்மா போதும் என்ன சொல்றாங்க தேவைப்படுது அது எப்படி வருது ஞானம் அது போல ஞானம் சேர்த்ததுனால அணு விஷயம் உற்பத்தி அர்த்தம் அணு விசாயம்னா அடுத்தபடி உற்பத்தி ஆகிறது இப்படி ஒன்று உற்பத்தி ஆகிட்டே இருக்குமா அதனால அனசாதாசம் சொல்றது அப்படி ஒரு ஞா ஒரு விளக்கத்தை ஒரு ஞானத்தை உண்டாக்குறதுக்கு இன்னொரு ஞானம் சகாயம் இல்லைன்னா முடியாதுங்கிறாங்க அவங்க அப்படி கிடையாது இங்கே ஆத்மா சுய பிரகாசமாக இருக்கிறதுனால அதுவே எல்லாத்தையும் விளக்கம் எல்லாவற்றையும் அறியும் அது அறிவு இதை அறியறதுக்கு இன்னொரு சகாயம் இன்னும் தேவை இல்லை அது இன்னொரு சகாய தேவை இருந்தால் தான் விளங்குமாங்கிறாங்க அவங்க ஏன்னா ஆத்மா ஜடம் அதனால் அது சரியாக விளங்காதுங்கிறாங்க அவங்க பட்சம் வேணும்படியே இருக்குமே அணுறாங்க அது கூடாது என்ன மறுக்கப்படுகிறது மதத்தில் உள்ள குறைதான் சுபாவமாக இயல்பாக ஆத்மாவுக்கு பிரகாசம் இல்லைன்னு சொல்றாங்க ஞானம் இல்லை அது ஜனம் சம்பந்தத்தினாலே ஞானம் உண்டாகிறது என்பது அவங்க பட்சம் மறுக்கிறார் அதை சுபாவமாக இல்லைன்னு சொன்னாக்கா அது எப்படி ஞானம் உண்டாகுதுன்னா அணு முதல்ல சம்ம ஒரு கடம்ங்கிற ஞானம் உண்டாகும் அதன் பிற கடத்தை ஞானம் அப்புறம் உண்டாகும் அப்படின்னு உண்டாகாதுங்கிறாங்க அதன் பிறகு இந்த கடன் யாருது இதெல்லாம் உண்டாகும் ஒவ்வொரு ஞானம் பிறகு பிறகு உண்டாகிட்டே இருக்கு அப்படிங்கிறது அவங்க பட்சம் அது உற்பத்தி ஆகிய வருது அப்படிங்கிறாங்க ஆத்மாவுக்கு குணாவம் இல்லை வடிவம் இல்லை என்பது அவனுக்கு பட்சம் அப்படின்னு அனுபவத்தில் யாரும் கடத்தை கண்டு ஆனா அதன் பிறகு ஞானம் அதுதான் கடத்தி எனக்கு யாரும் சொல்றாங்களா ஒருத்தர் சொல்றதில்லை கடத்தையும் பார்த்தேன் கடை எனதான் உனதா எல்லாம் தெரியுது அதனால இந்த விவகாரம் தான் பண்ணுறாங்க அப்படியே அதை விடுத்து கடத்தையும் பார்த்தேன் முதல் ஞானத்தினாலே இப்போ ரெண்டாவது ஞானத்தினாலே கடன் எனதான் உணதானு சந்தேகம் வந்தது அதனால் நான் கடத்த கண்டிமா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது இப்படின்னா யாரும் இவ்வாறு பண்ணுறதில்லை அதனால் இது அனுபவத்துக்கு மரணானது அவன் சொல்கிறது கடத்துக்கு அதாவது நான் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கணம் பிரகாஷ் கொண்டு தான் இருக்குங்கிறாங்க அவங்க பிரகாஷனா விளங்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நான் பார்க்கலன்னாலும் அங்கே சாமான் இருக்கிறது இருக்கட்டும் செய்யுது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம் இல்லை அங்கேயே நம்ம வீட்டிலேயே சாமான இருக்கா இல்லையா வீடு இருக்கா இல்லையா ஒத்துக்கிறோமா இல்லையா ஒத்துக்கிறோம் அப்படி போல் அது பிரகாஷரமாக என்பது அவங்க பட்சம் அப்படின்னு சொன்னால் அந்த தங்கம் இருக்குது தங்கத்துக்கு அந்த ஒளி இருக்குது அதனால அடுத்த பொருளை விளக்குதாது அன்னை விளக்கிறதுக்கே வெளிச்ச வச்சு பார்த்தா தெரியும் அது தானா விளக்கம் கொடுக்கணும் அதே போல இங்க ஆத்மாவை விளக்கிறதுக்கு ஒன்றும் பொருள் தேவையில்லை அத்தானா சுயம்பிரகாசமா இருக்கு எது போலன்னு சொன்னா லௌக ஜோதிகள் விளக்கு இந்த தன்னை விளக்கே தன்னை சார்ந்த பொருளே விளக்குது இது லௌகிக்க ஜோதிகளே இந்த பிரகாசம் இருக்கு அது சிறிய அளவு இருக்கு பொரிய அளவில் இருக்கு ஆனால் இதுக்கு ஞானம் கிடையாது இங்கே ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு அது தன்னையும் தன்னை சார்ந்த பொருள் இது நல்லது இது கெட்டது எனது ஒன்று என்று ஞானம் உண்டு அது ஞானம் அந்த லௌகிக ஜோதிகளுக்கே ஒன்று ஒன்று இது அது அதே உற்பத்தியாக பண்ணிடுது அது விளக்க இருக்கு அப்போ அந்த முதல் வெளிச்சம் கொடுக்கும்போது அதுங்கட்டு இது வருது அடுத்த வெளிச்சம் வேறு இடத்துக்கு வந்தோம்னா சொல்கிறோம் தீபரிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்கிறேன் அப்ப அதுக்கு எண்ணெய் அல்லது மற்ற மின்சாரம் இப்படி தொழிலாக தான் போதும் அது பிரகாஷ் கொடுத்துட்டே இருக்கு அதே அப்படி இருக்கும்போது இங்கு உண்மையில் இருந்து வரணும்னு சொல்றதே இருக்க அது என்பது இங்கே மறுப்பு இது சுபாசித்தமாக இருக்கிறதே அதை வந்து வந்து போறதல்ல அப்படி சொன்னால் அனசாதோஷம் உண்டாகும் அதுவும் இங்கே உடன்பாடு இல்லை ஆகவே யாருக்கும் தன்னுடைய உண்மை சொருகத்தில் ஒளி ஒடிமா இருக்குங்கிறதுல உடன்பாடு உண்டு ஏன் சொப்பன சிஷ்டாந்தும் இருக்கு சொப்பனத்தில் இருட்டு வீட்டில் கண்ணுக்குடி தூங்கும் போது அங்கே பதார்த்தங்கள் எல்லா நடக்கும்போது ஒளியில்தான் அது ஒளி இங்கிருந்து வந்தது அது வரும் ஒளி அல்ல ஞான ஒளி அந்த வெளிச்சம் இங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் சேப்பர் காசு தான் வரும் வராது அப்போ சொலுத்தியில ஒன்று தெரியாமல் செய்மாச்சுக்கிறீங்கன்ற ஞானம் எப்படி வந்தது அந்த ஞானம் வடிமா இல்லைன்னா வருமா இல்லை வேறு வர்றதுக்கு அங்கே என்ன வாய்ப்பு இருக்கு கிடையாது அதே போல ஜாக்கிர அவசையிலையும் அதே வாசல்தான் இருக்கு அதே பொருள் தான் இருக்கு ஜாக்கிரவசையில மூன்று அவசியங்களையும் நான் நான் என்று விவரம் நடக்குது நடக்கும்போது அதுக்கு அடுத்த பொருள் அங்கு துணை செய்துங்கிறது இங்கே ஒரு பிரயோஜனம் இல்லை நகைப்புக்கிடமென்றும் திருப்பி தான் இடம் வரும் ஒரு மனோபாவத்தை உடையவர்கள் நியாய வைசேஷிகர்கள் சொல்லப்படும் அவர்களுடைய போக்கு இங்கு உடன்பாடு இல்லை அதனால அவர்கள் சொல்றதுன்னா இப்போ விளங்கிக் கொண்டிருக்கிறது அர்த்தம் அஞ்சாத என்ன விளங்காது இருக்கிறது அர்த்தம் நமக்கு அர்த்தம் அஞ்சாதியை இருந்தவங்களும் விளங்குதா இல்லையா தண்ணி எடுத்து குடத்தில் வச்சிருக்கோம் அது வாரம் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் பண்ணி இருக்கு யார் பண்ணாங்க தானாக பண்ணிக்கிதா ஒரு ஞானம் உடைய ஒரு கர்த்தாக பண்ணி வச்சான் தானாக வந்துடுமா வராது அப்படி போல் ஞானம் அங்கே சிவபிரகாசம் இல்லைன்னு சொன்னால் வாரம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அதனால அவர்களுடைய செய்தி இங்கே நமக்கு உடன்பாடு இல்லை என்று இப்படி பல வாராக மறுத்து முடிக்கிறார் இது இது கடம் கடத்தை நான் கண்டேன் என்னும் தன்மையினால் விளச்சணமாகிய ஞானம் கூடும் நான் கடத்தை கண்டேன் சொன்னால் கண்டவன் வேறு கடன் வேறு நிச்சயமாக கூடுது இல்ல கடமும் நான் ஒண்ணு யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் அணு விவசாயம் அது ஞானம் பார்த்த பிறகு அப்புறம் ஞானம் உண்டாதுங்கிறது உடன்பாடு இல்லை ஞானத்தின் விஷயம் ஞானமும் என்னும் நயாகி மதம் அசங்கதமாகும் இது அசங்கதம் என்று மறுக்கிறார் என்பது அனுப்பி படிங்காரா பிரசங்கம் அப்படியே முராரிமிசருடைய மதமும் இந்த பிரசங்கத்தின் நையாயிக மத துல்லியமான சமானம் அர்த்தம் துல்லியமாம் மகளின் அதுவும் அசங்கதமாம் அதே போலத்தான் இது அசங்கதம் பொருந்தாதுன்னு அர்த்தம் முராரிமிசருடைய மதத்தில் ஞான பிரகாசகமான அனுபவிசாயி ஞானத்தினாலேயே பிரகாஷன் என்று இவ்வளவு நியாய விசேஷமாயினும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்றாங்க அவங்களதான் இந்த விசேஷம் அபிஞ்சித்மம் அதாவது அப்பிரகாச சுபாவமான ஞானத்தின் பிரகாசமானது அணு விசாயத்தால் உண்டான இக்கூட்டில் நியாயமதத்தை அசங்கதமாம் இவர்கள் பிரமாணத்தினால் அறியக்கூடிய ஞானம் இருக்கு அது இங்கே காரணமா இருக்குன்னு சொல்றாங்க அது உடன்பாடு இல்லை இவ்வளவு சிக்கல் ஏன் வருதுன்னு சொன்னா வேதத்தில் புரிஞ்சுக்கிறது மாட்டிக்கலாம் தர்மம் தொடர்ந்து எண்ணங்கள் எப்படி படிக்கிறோம் எண்ணம் தானது அதுலயும் மறைப்பெருந்து அஞ்ஞான எண்ணம் என்றும் உற்பத்தி ஆகிட்டே இருக்க முடியுதாக்க முடியறதில்லை நாம் சொல்றது அந்த காலத்தை ஏற்றி சொல்றோம் அந்த காலத்துல எண்ணங்களுக்கு எண்ணெய் தான் எண்ணம் மீண்டும் அப்படின்னு விஷயம் தெரியாது காணா படிக்கிறோம் சோனா படிச்சோம்னா அது தப்புன்னு சொல்றோம் அது அஞ்ஞான விருத்தின்னு போற இருக்கு அப்புறம் மீண்டும் அந்த விருத்தி நஷ்டப்படைஞ்ச பிறகு அந்த கட விருத்தி ஓடும் போது காணாவே படிக்கிறோம் காரணம் அதிஷ்டான ஞானம் காரணம் அந்த கணக்கு எண்ணம் தான் காரணம் அவங்க அதை ஒத்துக்கிறது இல்லை ஞானமே காரணமாக அப்படியே பட்டருடைய மதம் அவங்க ஒரு கொள்கை அது ஒரு கூட்டம் அனுமதியினால் ஞானம் பரோட்சமாக பிரகாசியால் இருக்கும் எண்ணல் நியாயத்தினும் அசங்கம் அந்த நியாயம் கூட அசங்கம் தான் அனுமதி ஞானம்னா வன் உடைத்து அப்படிங்கிறோம் இது பரோட்சம் பரோட்சம் கிடையாது புகையின்மையினால் புகை எங்கெங்குண்டு அங்கங்க நெருப்பு உண்டு என்ற விதி எது போல அழுக்கலை போல என்று இப்படி இலக்கணம் உண்டு அனுமான் பரவத்துக்கு இது பரோட்சம் தான் அவங்க பரோட்சம் பண்றாங்க பிரகாச எண்ணல் நியாயத்தினும் அந்த எண்ணல் நியாயத்திலும் அசங்கதான் என்ன அவருடைய மதத்திலும் ஞானத்தின் பிரகாசகமான ஞானத்தை உண்டாக்குறதும் விளக்கம் செய்யறது அர்த்தம் அனுமதியினால் அனுமதி ஞானம் பிரகாசியும் விளச்சனமாம் சித்தாந்தத்தில் சித்தாந்தத்திற்கு அனுகூலமாம் ஆனாலும் அப்படியாயினும் கடாதி விஷயங்களை அபரோட்சன்மையாக பண்ணுவதாக பிரதட்ச ஞானத்தை அனுமதி ரூபா பரவட்ச பிரகாச மன்னர் அழைத்திடமாம் அது வந்து அந்த நெருப்பை நாம் நேராக பார்க்க முடியாது ஆனாலும் உறுதியான ஞானம் உண்டு பரவச்சமும் ஒத்துக்கலாம் அதோட இந்த அனுமதி அனுமானப் அது நம்ப கூடியது அர்த்தம் வியாபாரம் அடையன்னு சொல்லுவாங்க அர்த்தாவதி பெருமாணம் இருக்கு அது நம்ப இருக்கும் அதாவது பார்ப்பொழு உண்ணான் ஒருவன் இலையாமையை கண்டு பரிந்து இரவு கற்பித்தல் கான் அர்த்த பத்தி பேச்சல வரும் சாப்பிட்றதே இல்லைங்கிற பகல் என்ன நாலு முழுதான் அர்த்தம் தினசரி சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறாங்க தினசரி சாப்பிடுறது இல்லைன்னா உடம்பு இலக்கிலே ஒரு ராத்திரில மறை சாப்பிட்றாங்கன்னு கற்பனை பண்ணலாம் ஆனா அது உறுதி சொல்ல முடியாது ஒரு ராத்திரி சாப்பிட்றான்னா இல்ல உடம்பாக்க யாரு அப்படி இருக்கலாம் இல்ல ஏதாவது இந்த ராணுவ மாத்திரை இருக்கு இல்லை அதை போட்டுக்கிட்டு கூட இருக்கலாம் சாப்பிடறது இல்லாத அப்படி கூட இருக்கலாம் அதனால நாம உறுதியாக சொல்ல முடியாது கற்பனை ஞானம் பண்ணலாம் ஆனா இது அப்படி இல்லை வண்டி உடைத்து மழை இம்மல்ல வண்டி உடைத்தது அனுமான பரமான உறுதி கொடுக்கும் ஆனாலும் பரோட்சம் தான் இவங்க சொல்றது எதில இருக்காத பரவச்சம் பண்றேன் அதை நைக்கணுமா சொன்ன கடாதி விஷயங்களை அபரோட்சத்தன்மையாக பண்ணுவதான பிரத்யட்ச ஞானத்தை நேரே பார்க்கற ஞானத்தை அணுதிரூப பரவட்ச பிரகாசம் என்ன நாய்க்கடமாம் இது சிரிப்பிதா வைஷேடிகர் மதத்தை கண்டிக்கப்பட்டது அதன் பிறகு இப்போது அந்த முராரி மிஸ்ரின் மதமும் கண்டிக்கப்பட்டது பிரபாகருடைய மதத்தை பற்றி கூட இப்போ ஆராய்ச்சி பண்றார் பிரபாகரன் மதத்தில் கொஞ்சம் அனுகூலம் பண்றாங்க அணுகுசாயத்தை அங்கே ஏற்றுக்கிறது இல்லை அது வரைக்கும் ஆதரவு என்றார் என்ன செய்யறாங்க அந்த பிரமாத்துவத்தை கவர்வதில் ஞானத்தை கவரும் சாமத்திரியனும் அந்நியத்தை அபேட்சிக்கவில்லை என்னும் சித்தாந்தத்திற்கு அனுகூலமா பிரமாத்வம் அதாவது பிரமாணத்தை அறியக்கூடிய ஞானத்துக்கு பிரமாவன் பெயரும் பரமாத்மன் பெறும் சோக்கியம் அல்ல அது கூட எப்படி அந்நியத்தை அபேட்சிக்கவில்லை என்னும் கூட்டினும் சித்தாந்தத்திற்கு அனுகூலமும் அங்கனமாயினும் பிரபாகரமான சகல ஞானங்களும் சுப்பிரகாசம் திருப்படி திருப்படி பண்றதுதான் சுப்பிரகாசம் கேவலம் விஷயகோசரமாக ஞானம் உண்டாகிறதில்லை தனித்து விஷய சம்பந்தத்தினால் மட்டுமே ஞானம் உண்டாகிறது இல்லை சாட்சம் ஏற்பட்டதான் உண்டாகும் அதனால நான் கண்டேன் என்னும் ரீதியினால் திருப்படி கோசரமாக உண்டாகின்றன காண்பான் காட்சி காணப்படும் பொருள் திருப்படி இது கடம் என்று இவ்வாறு கேவலம் விஷயகோசர ஞானம் அப்படி சித்தமாம் இது சுத்தம் இல்லை அதாவது இது கடம சொல்லும் போது கணஞானம் உண்டாகிறதுக்கு அந்த சாட்சி காண்பான் காட்சி காண முன்னு தேவையில்லை காணப்படும் பொ போரும் சொல்றாங்களே இது பரிசத்தம் இல்லை கடத்தோடு இந்திரியத்துக்கு சம்பந்தம் உண்டாகி உண்டாகில் கடைஞானம் உண்டாம் அது கடத்தையும் தனது சொரூபத்தையும் அப்படியே தனது ஆசிரியமான ஆன்மாவை விஷயம் பண்ணுகின்றது அப்படி கடைஞானமே தனது தர்மமான பிரமாத்துவத்தையும் விஷயம் பண்ணுகின்றது இத்தன்மையினால் கடைஞானம் தனது பிரகாசத்தில் அந்நியத்தை அபேட்சிக்கவில்லை என இத்தனை கூறும் நன்றான் அதனால அவர் சொல்றதில் சில சில பகுதிகள் நமக்கு உடன்பாடுதான் என்று ஆதரிக்கிறார் ஆயினும் தனது பிரகாசம் தான் செய்கின்றது இது விருத்தமாம் அது பிரகாசமானது தான் செய்கிறது அதாவது அந்த கடன் என்ற அர்த்தத்தில் அவங்க பேசுறாங்க அது விருத்தம் ஓர் கிரியைக்கு யாது கர்த்தாவாமோ அது கர்மமாகாது கர்த்தா அது கர்மம் இல்லை கர்த்தா செய்வ கர்த்தா வேறு கர்மம் வேறு கர்மத்தை கர்த்தா விடலாம் செய்யலாம் அதனால வேறு என்பது கருத்து இங்கே ரெண்டு ஒன்று சொல்றாங்க அவங்க இதனால் பிரகாசத்தின் கர்த்தாவும் தான் பிரகாசத்தின் கர்மமும் தானே என்று சொல்லுபது வருத்தமாம் அப்படி சொல்றாங்க அவங்க இனி சித்தாந்தம் எல்லாம் முடிவு ஞானம் பிரகாசரவமாதலால் விளக்கம் அறிவு அது ஒளிவடிவந்தான் சொல்லிய விரோதமில்லை சொல்லப்பட்டதிலும் விரோதமில்லை இவற்றால் பிரகாசரோமாக ஞானத்தின் ஞானத்தை ஒப்பாக ஒப்பாத சகல மதங்களும் அஷ்டமாம் ஜடம் அங்குறாங்க சம்பந்தத்தினாலே உண்டாவதுங்கிறாங்க இதெல்லாம் அசுத்தம் இதனால் அணு விவசாயத்தினால் ஞானம் பிரகாசியா என்னும் நையாயிகிற பட்சனமும் அசங்கதமாம் சித்தாந்த முடிவு சாட்சியினால் விருத்தி ரூபாய் பிரகாஷியா நிற்கும் என்பது அடையாள சம்பந்தம் அந்த கணத்தில் ஏற்படுது ஏற்பட்ட பிறகு அந்த கணத்திலிருந்து விருத்தி அதாவது பரிணாம அடையுது அது சாட்சி பிரகாசம் அது சம்பந்தம் ஏற்படும் ஞானம் உண்டாகுது பின்னார்கள் பாட்டு வரும் ஆக ஞானம்னு சொல்றது என்ன ஆத்மா மட்டும் ஞானம் இல்ல ஆத்மா ஞானம் வெளிவந்தேன் ஆனாலும் செயல்படுறதில்லை வெளிப்படறதில்லை எப்படி அந்த கணக்கு சம்பந்தப்படணும் சம்மந்தப்படும் போது கூட அது ஞானம் ஆகிறதில்லை விருத்தி ஆகணும் அது அந்த கணக்கு பரிணாமம் ஆகியா விருத்தி ஞானம் உண்டாகிறது அப்படி ஞானம் உண்டாகும் போது அந்த ஞானமானது பெரிய விஷயங்களை கிரகிக்கும் போது விஷயம் ஞானம் என்றும் உள்ளே மன எண்ணங்களை தெரியும் போது அது உள்ளே சங்கல்பம் ஞானம் என்றும் ஒரு சொப்பனத்தில் வரும்போது சொப்பன ஞானம் என்றும் சொல்லப்படும் ஆத்மா சம்பந்தம் மனதில் விழுந்தாலும் கூட அது ஞானமாகறதில்லை அது அந்த விருத்தியில் சம்மந்திருந்தாண்டாதான் இப்ப என்னால சத்ய சத்தியத்தில் பரத்து வரும் அவர் பார்த்துக்கலாம் ஆகவே இது வேதத்தில் முடிந்த நிலை அவங்க சொல்றதெல்லாம் அந்த ஜடம் என்றும் ஆத்மா ஜடம் என்றும் மனது சம்பந்தத்தினாலே அறிவுண்டது என்றும் அது சென்னை சென்னையாக மாறுது என்றும் இப்படி பல விதமாக சொல்லி குழப்புறாங்க அதெல்லாம் குழப்பம் இருந்தாலும் இந்த முடிவு பண்ணி போங்கு சொல்றாங்க அது ஆத்மா பிரகாஷ் வடிவம் ஸ்வயம்பிரகாசம் இன்னும் இன்னும் பிரகாஷம் அது சமந்தான் மனதில் உண்டு மனதில் உண்டானாலும் கூட ஞானம்னு பேர்லாம் எல்லாத்துக்கு அது விருத்திக்கு தான் ஞானம் அது விருத்தி எது வேணா இருக்கலாம் அப்படிங்கறது இந்த கருத்தை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அதெல்லாம் அசுத்தம் சொல்லலாம் அறிபடும் பொருள் நீயல்லை அரிபடா பொருள் நீ அரிபொருள் ஆகும் என்பதற்கு உதாரணம் பிரம்மதே வாக்கு மனம் மட்டுள்ள விந்தியங்களுமே நோக்கறிய பரஞ்சொழரை நோக்கி இவை செல்ல மாட்டான் அறியல் தான் வேற பொழுதேனும் வாக்கு மனமும் வாக்கும் மனம் சங்கடிகளும் செய்யக்கூடிய மனம் கண்ணு உருவத்தை பார்க்கின்ற கண்ணு மற்ற இந்திரியங்களுமே மற்ற பரஞ்சொடரை நோக்கி வை செல்ல மாட்டான் இது நோக்கில் உள்ளதனால பரஞ்சொலர் நோக்கரிய எந்த பொருளும் பார்க்க முடியாது அது நிறைந்திருக்கிறது பரஞ்சொடரை நோக்கி செல்ல மாட்டான் இது உள்நோக்கி போகாது எந்த வஸ்துவை அறிய மாட்டாதோ இந்திரியங்கள் சென்று திரும்பிடுகின்றனவோ அந்த வசதியை எல்லாவற்றையும் அறியாதோ அதான் பிரம்மம் என்று சொல்லப்படும் அப்படி சொல்றிய பரஞ்சொடரை நோக்கி இவை செல்ல மாட்டான் பரம்பரன் அது எந்த கெடுதலும் இல்லாத மேலுக்கு மேலான அந்த பிரம்மஸ்வரபம் அரியல் அதாவது அறியப்பட்ட பொருள் இடத்தை காட்டிலும் தான் வேறம் அரிய பொருள் எல்லாருக்கும் அதை காட்டிலும் வேறாக இருக்கிறது அறியாதே அறியப்படாத போக்கு பொழுதனும் வேறாம் இன்னும் அறியப்படாதது மாய அறியப்பட்டது உலகம் இவர் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது போக்கு வேறாம் இது எல்லாம் இந்த பொருளிடத்திலும் அந்நியமா இருக்கின்றது அப்படி பரன் அரிய பொருள் என்றோ ஆனால் அந்த பிறகு சிறவும் தெரிந்து கொள்ளக்கூடிய பொருள் அல்ல அந்த பொருள் எல்லாவற்றையும் பார்க்கும் அந்த பொருள் எதுவும் பார்க்க முடியும் மனமகாச்சா மகோச்சராயணமாக அப்படின்னு வரும் மனதுக்கு வாக்கு எட்டா அது அது போய் திரும்பிடுது ஏன் அப்படி திரும்பிருந்தே அப்படின்னு சொன்னால் பரமசத்தியம் இனி வியாபார சக்தி அல்லது பிராதிபா சக்தி இது சம்பந்தமே கிடையாது நிசம்பந்தன் அசங்கன் அப்படிப்பட்ட நிலையில உள்ள அரிஷனா சைனமாக பிரம்மத்துக்கு அச்சனம் சொல்லப்படுது அறிப்படும் அரிவிடா போர் நீர் இல்லைன்னு சொன்னது காரணமாகிய மாயோ மயாக்காரி பிரபஞ்சமோ அதை அறிய முடியாது அதுதான் எல்லாத்தையும் அறியும் வாக்கு மனம் கண் செவியால் மண்ணில் நின்ற பிராணியினால் வாக்கினாலேயும் மனதின் ஆலயம் கண்ணினாலயம் அதாவது கர்மேந்திரங்கள் ஞானேந்திரங்களும் அர்த்தம் மண்ணி நின்ற பிராணியினால் நிலை பெற்ற பிராணாதி வாய்க்கலானும் நீக்கியுள்ள கரணத்தால் விட்டிருக்கின்ற அந்த கருணத்தினாலும் நின்மலன் கோசரிக்க வரான் குற்றங்கள் இல்லாத அந்த பிரம்மஸ்வரூபம் இறைக்க முடியாதனா இருக்கிறான் பார்க்கரனுக்கு உருவம் போல் சூரியனுக்கு எப்படி உருவங்கள் எல்லாம் தெரிகின்றனவோ அப்படி போல பகர் பொருளாம் திகழ்வது சொல்லான் என்ற பொருள்கள் அனைத்தும் அதற்கு விளங்குகிறது ஆக்கு அதனை சனாதனமா பரபரம் என அரியமின் அதாவது விசாரித்து விளங்கப்படுவது விளங்குகின்ற அது சனாதனமாம் அது என்னைக்கு ஏற்பட்டதா அனாதி அது வாத்தவனாதி கற்பித அனாதி சனாதனமாம் பரம் பிரமம் என அரியமின் அதான் பிரம்ம சுரபம் அத்தகைய பணம் சொலவும் இதை அறிவது இந்த கருவேந்திரங்கள் ஞானேந்திரங்கள் பிராணதிவாய்கள் அந்த கிரணங்கள் இதெல்லாம் அறிய முடியாது அதுதான் இது அறியும் அடிப்பட்ட வசது என்று சொல்ற இவா நீயே என்றதற்கு உதாரணம் பிரதே தர்க்கமானம் தானொழியத்தான பேரொழியை மிக்க கர்த்தாவாகுதலும் விடயமாகதலும் ஒழிய வேர கண்ட பொழுது குறைதீர் பொருளான தக்க பிரம தத்துவத்தை கண்டானாக தானா இது அனுபவித்து அறிவாய் இந்த பதார்த்தம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது அந்த வஸ்துன்னு சொல்றீங்களே அனுபவிச்சனா தெரிஞ்சலாம் அனுபவத்துக்கு புறம்பா தெரிஞ்சு முடியாதுங்க அர்த்தம் சாஸ்திரம் தான் கடைசியில் அதுதான் சொல்லுது எல்லா இலக்கணும் சொல்லியாச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது அனுபவத்தினாலும் தெரிஞ்சுக்கணும் அனுபவம் இருந்தாலும் தெரிஞ்ச சொல்லினாலேயோ யுக்தினாலேயோ கண்டுபிடிக்க முடியும் சுருதி யுக்திக்கு சுருதியுத்தி விளக்கம் தான் சொல்ல முடியாது அது காட்டாது என்ன செய்யணும் அவங்க தெரிஞ்சுக்கணும் இது போல இனிப்பு நல்லா இருக்கு இனிப்பா இருக்குன்னு சொல்றாங்க இதுவரைக்கும் இனிப்பு சாப்பிடும் இல்லாம அது எப்படி இனிப்பு இருக்கும் அது சக்கர வாரி இருக்கும் சக்கர சாப்பிடுறதில்லை கருப்பட்டி மாதிரி இருக்கும் அதுவும் சாப்பிடுறதில்லை சாக்கலின் மாதே இல்லை அப்படிங்கிறாங்க எப்படியா இனிப்பா நீ சாப்பிட பார்த்தா தெரியுங்க அது இனிப்ப நாம் எப்படி சொல்ல முடியும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லலாம் இனிப்புனா நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் அது எப்படி கருப்பாக இருக்குமா மஞ்சளாக இருக்குமா அது வேணா சொல்லலாம் வெள்ளம் என்ன சிவப்பா இருக்கும் சக்கரனா வெள்ளையாக இருக்கும் கருப்பு என்ன இருக்கும் ஆனால் இதை வச்சுக்கிட்டு இனிப்புன்னு சொல்லக்கூடாது இனிப்பு வேற எது ரூபங்கள் தான் என்னுடைய சில வடிங்களும் தோட்டின இனிப்பு தான் புரியலையா அப்படிங்கிறான் அப்படின்னு சாப்பிடு பாரு சாப்பிட தெரியும் என்னன்னா எப்படி தெரியும் ஆக லௌகீக விஷயங்களே அலப்சாக தெரியுதுன்னு முடிவுபடுறோம் இதுக்கு அதிஷ்டானமா இருக்கின்ற அந்த பரம்பொருகளை எப்படி நாம் சொல்ல முடியும் அனுபவித்தான் இருக்கணும் அனுபவி தெரியவா இன்னைக்கு என்ன எல்லா விஷயங்களும் அப்படித்தான் லக்ஷ்மி சிங் எப்படியோ இதே போல தான் ஆத்மாவை அது எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு தானாயுள்ள பேரொழியை அது உன்னோட ஆசிரியத்து இப்போ தானாக சுயம்பிரகாசமாக இருக்கு பத்திக்கையும் அதிக்கிரமத்து எல்லையிட்ட இருக்கிறது அது சாதாரண ஒளியா பேரொலி அதுதான் எல்லா ஒலிகளுக்கும் ஒளி கொடுக்குது சூரிய சந்திரக்கு ஒளி கொடுக்குது அதுதான் இது சுய பிரகாசம் கிடையாது சூரியன் சந்திரர்கள் தான் அதேபடி இப்போ இது விளக்குக்கு சுசு ஒலியா இருக்கு இது விளக்குக்கு ஒளி கொடுக்கறது மின்சாரம்ங்கிற ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் தான் ஒளி கொடுக்குது இல்லைன்னா இது ஒலி அது இந்த குழாயை ஒரு ரூபாய் போட்டு வாங்க ஆறு ரூபாய் போட்டு வாங்க மாட்டாங்க குப்பையில போடுறது குப்பையில் போட்டா கூட வால் குத்திக்கணும் இவர் எங்கேயா போடுங்க அடிப்பட்ட மகிமில் உள்ளதுதான் ஆனாலும் ஐம்பதாயிரூபா போட்டு வாங்கிறோம் ஏன் அது மின்சார சம்பந்தம் ஏற்படும் போலியாக நமக்கு அனுகுணம் பண்ண அதனாலதான் வாங்கறேன் இல்லைன்னா வாங்குவோம் பீசான பல்ப்பு காசாகாது மாசான மனசு மகிழ்ச்சி அறாதும்பாங்க பல் காசாகுவ மாசான மனசை மகிழ்ச்சி தருவன் மகிழ்ச்சி கொடுக்க அதுபோல இந்த சுவயம்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய அது இருக்கு அது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கு ஒன்னிருந்து வரதில்லை அதனால சுவயம்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய பேரொலி தானாயுள்ள பேரொலியை தர்க்க மானம் தானொழிய தர்க்கம் வாதம் யுக்தி மானம் பிரமாணம் வேதம் இதெல்லாம் நீங்கி போகணும் அது விளக்கம் கொடுக்க முடியாது அது அனுபவித்து கொடுக்காது என்ன செய்யும் மிக்க கர்த்தாவாகுதலும் நான் கர்த்தா இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறேன் என்று அது நடக்கிறது இல்லை விடயமாகுதலும் சத்த பரிசுரபல சங்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு அது ஆகுமா அது இல்லை எல்லாம் ஒழிய நீங்கி போகணும் நீங்க போகுது என்ன அர்த்தம் அதுமான சொல்லணும்னு அர்த்தம் அதெங்கும் போக போகுது பொக்கமரவே வேற கண்டபொழுது இந்த பொய்பொருள் எல்லாம் அற இல்லாமல் வேறொற அந்த வஸ்து தானியவாகவே இருக்கின்ற அந்த நிலையை பார்த்தபோது புரதீர் பொருளான குற்றமற்ற அந்த பரம்பொருளா இருக்கக்கூடிய தக்க பரமத்தை அது எல்லா தகுதியிலும் ஒரே பரமம் அந்த தத்துவத்தை உண்மை வஸ்துவை தானாக கண்டனாகும் தானாக பார்க்க முடியும் பறத்தை அறிவுறுதல் கவத்தை புலன் வினை மாறியே நனவில் சுத்தி நிலை வரின பொருட்டுகளும் நலமாக அறியறதுக்கே நம்மளால் அறிவிக்க முடியல சாப்பிடுதான் அறிவிக்கணும் அதே போனது எல்லாமே வாசனை எப்படி இருக்கையாட்டு வாசனை நல்லா இருக்கு சென்று அத்தர் பார் இருக்குங்கிற ஊதிபத்திமா இருக்குங்கிறவங்க சொல்றது கொடுத்து காட்டினாலும் தெரியும் கண்டது இல்லையா அனுபவிச்சது அப்ப அனுபவிக்கணும் அப்படி போல தர்க்கமானங்கள்லாம் விட்டுனும் சகலத்தியாகம் தீர்த்த சங்கத்தில் வரது இல்லை சகலத்தியாகம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படி இன்னும் சகலத்தியாக பண்ணலாமா சொல்றது அது என்ன பண்ணி ஊற சரி இருக்கு மலைபேரி ஏறி அதே அது என்ன பண்ணிச்சு அது போயே விட்டாக்க சகலத்தி ஆகுமா இல்ல அப்படிங்க கும்பமணியா வந்து அந்த கும்பமணி சொல்றது ஒண்ணுமே புரியல இன்னையே அதே என்ன விட்டு விட்டேன் சகலத்தியா இன்னமும் இல்லை விடுதலை பொருள் அவங்க இஷ்டத்தை பொறுத்து கர்மானுசாரமாக சில பேர்களுக்கு நிறைய பொருள் இருக்கலாம் கொஞ்சமா இருக்கலாம் கொஞ்சமா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அபிமானத்தை விடணும் இது சொல்ல இந்த கதையில வரும் ஜெகராஜன் கதை ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார்கள் ஜனகராஜான் யாகிவழிக்க பாடம் சொல்லும்போது எல்லாரும் புறாப்பட்டாங்களாம் சின்ன சன்னியாசி செய்யலாம் இருந்தாங்களாம் என்னவர் பானம் அந்த ராஜா பணம் கொடுக்குறதுனால ரொம்ப சிறதியாக அவரே சுட்டியிருக்காரு என்ன இருக்குது நம்ம தான் இருக்கோம் சன்னியாசிகள் பணம் இல்லாதனால கனமழை கவனிக்கலாம் அப்படின்னு எல்லாம் குச்சி குச்சாக பேசிக்கிட்டாங்களாம் சரி இவர்களுக்கு பாடம் போயிடணுங்கிறதுக்காகத்தான் அவர் சிட்டுப்பூசர் இல்லவா உடனே சங்கலம் பண்ணாராம் அரமணி எரிய மாதிரி அது எரியல அவரு தோற்றம் முந்திரி முதிரும் ஓடி வந்துட்டாங்களே ராஜா ராஜா அரண்மனை பட்டி எரியுது அப்படின்ட்டு அவரு அவருக்கு ஆளுக்கணும் வாங்கில பாடத்திலேயே மனசு இருக்கு அப்புறம் குருநாள் சொல்றார் என்னப்பா அரண்மனை பட்டி எரிதாமே அப்படின்னாரு பாடத்திலேயே பாக்குற வாத்தியா சொல்ல அப்படின்னு அப்படி காணும் புத்தே பட்டியல ஒண்ணு காணாம அப்படி அங்கதான் ஞாபகம் அரவணை ஞாய புசத்து இல்லப்பா இங்கவா பா பாரு என்ன பாரு அரண் பட்டியா பாருப்பா பட்டி அழுது பாசியம் கலக்கமே இல்லையா மனதில அப்படின்ட்டா சரி இது இப்படி ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மனவரமா சங்கல் பண்ண வேற ஒண்ணு சித்தியர்கள் சில பேர் ஏறிஞ்சி ஓடி போயிட்டானா கேட்கலையா என்னையா போயிட்டு வந்தது பாடத்துக்கு வந்துட்டா கடைசி போனாக்கண்ட உண்டு பதஞ்சலி முனிவர் அதாவது ஆயிரம் முகத்தில இருந்து கொண்டு சொன்னாரு தர அதில் ஒருத்தன் ஒன்றுக்கு போயிட்டானா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது பேருக்கு பாடம்னு சொன்னாரா ஆயிரம் பேருக்கு ஆயிரம் போது பாடம் சொன்னாரான் ஏன்னா ஒரு ஆள் இருந்துக்கிட்டு இத்தனை பேர் பாடம்னு சொன்னாரா அப்படின்னு திரைத்துக்கு பார்த்தாங்களா அந்த விஷா கீழே பார்த்து எல்லாம் சேர்த்து போயிட்டாங்களா அதே சேரப்போட்டான் அப்புறம் தொள்ளாயிரத்து போய் இன்னொரு ஆள் இல்லை அப்புறம் மெல்லாம் வந்தாங்க இவர் பழைய ரூபாய் தெரிஞ்சிட்டாரு எங்கன்னா போயிருந்தேன் ஒன்றுக்கு போய்ட்டு அட பாலம் நடக்கும்போது என்னன்னு சொல்லிக்காமல் போனேன் இல்லை அதனால் பெரும்பாலாச்சாரம் போகணும்னு சொல்லிட்டாரு சாப்பிடுறாங்க மருவா சாப்பிட்டாங்க அது கதை இருக்கு அவளுக்கு போகுது நீங்க சொல்லிக்காம போலாமா சொல்லுங்க என்ன பண்றது நினையுது எடுத்து வச்சு நினைஞ்சப்பறம் காயாதா அது காட்டி போகுது போயிடு வரா போயிருமா அடைய வேற வேட்டியாக இல்லை காட்டிக்கிறது சரி வீட்டுக்கு வேட்டை இல்லையா ராஜா கூட சொன்னா கொடுக்குறது நான் வேணா வாங்கி தர்றேன் அவ்வளவு தானே இதுக்கு ஓடுறீங்களே அரவனை பத்தி எழுதுன்னு சொன்னதுக்கா போகல ராஜா நீங்க வேட்டி நினைச்சதுன்னு போடுறீங்களே அப்ப யாருக்கு அபிமானம் சொல்லி பார்ப்போம் அரண்மனை பற்றி எறிஞ்சால் அரண்மனையில அவ்வளவு பெரிய பொருள் இருக்கும் போதே அபிமானம் இல்லை நீ இது வேட்டில அபிமானிருக்கீங்களே அபிமானம் உங்ககிட்ட இருக்க அங்க இருக்க அப்படின்னா தப்புதான் என்ன அர்த்தம் சின்னதில் அபிமானம் இருந்தால் அபிமானம் தான் பெருசு அதனால பெரும் சிலர் பத்தி பேச்சு இல்லை அரிமான விடுதா சகல தியாகம் சகலம் அப்பா பட்டி அறிஞ்சா போட்டுமா அப்படின்னு சொன்னா ராஜா போய் என்ன பண்ண போறா மந்திரி தான் இருக்காரு போச்சேன் கட்டிட்டா போகுது என்ன கேட்டு போச்சு பக்ஷன் காலியா போச்சா இது எரிதா வரி போட்டு வாங்கிட்டா போகுது என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு தயிர் இருக்கணும் அப்ப அபிமான விடுதான் அர்த்தம் அதுக்காக நாட்டை நிர்வாகம் பண்ணாம கருப்படியா அர்த்தம் இல்லை வேணும் இல்ல வேட்டி நினைவுதான் காய வச்சுக்குவோம் சரி கட்டிக்கிறது வேட்டி இல்லாமல் போச்சா வேற வேட்டிக்கும் இல்ல அதுவும் இல்லையா எப்படி சொல்லுங்க வாங்கி தர இது என்ன பெரிய அதிசயம் எவ்வளவு புறத்துறையே அகத்றையா உங்களுக்கு எல்லாம் விடுதல் பிடிச்சா போச்சு கொஞ்சம் தெரியும் அந்த சமயம் வரும்போது கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்க முடியாது ராமான வந்துரு சொல்லிருக்கு அப்படி போல இந்த அபிமானம் அப்படிங்கிறது சில பேர்கள் தோளத்துல விட்டா அபிமானம் விட்டதாக அர்த்தம் பண்றாங்க இருக்கும்போது செம்யம் வரும்போதே தெரியும் ராஜாவுக்கு எப்போ தெரியுது சந்திரன் வரும்போது அவர் அபிமானம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இவங்க எப்போ தெரிஞ்சது சந்திரன் வரும்போது தெரிஞ்சு போச்சு அபிமானவில்லை அப்படி போல அதுக்காக விட்டதுன்னு அர்த்தம் இல்லை விவகாரத்தில் எல்லாம் தொலைஞ்சு போச்சு நான் படிக்கிறேன் எனக்கு எந்த அபிமானம் கிடையாது வேலையை பாக்கிறது இல்லப்பா அப்படின்னு சொன்னாக்கா வேலை படிச்சு புரியம் கடமை செஞ்சுக்கிட்டே இருக்கும் கடமை செய்யணும் அர்த்தம் போயிட்டான் அறிவான முக்கியம் ஒழிய புறத்த விவகாரங்கள் பொருள் வர்றதோ பிடிக்கோ அதுசாரம் சென்னையாக இருக்க கூடாது அது அய்மானம் இருந்ததுனாலதான் சொல்லிக்காம போயிட்டாங்க சொல்லிக்க போயிடா அவ்வளவு நினைஞ்சே போயிருமாங்கிறது அங்கே விவகாரம் விட்டுக்கூட கூடாது கடமை உண்டு செய்யப்படுது அதுக்காக அய்மான எனக்கு இல்லைப்பா எல்லாம் பொருள் நீங்க எடுத்து போங்க எனக்கு வந்து அய்மானம் இல்லைன்னு சொல்ல அப்படி சொன்னாக்க உண்மை தெரியுதுன்னு அர்த்தம் இல்லை எல்லா விவரம் பண்றதுதான் அப்புறம் அய்மானம் இல்லைன்னு சொன்னா விவாதி எப்படி பண்ண முடியும் நாடகத்துல பேச போட்டு அற மாதிரிதான் எந்த விஷம் போறாங்க அந்த விஷயத்துக்கு நடிச்சுதான் ஆகணும் நான் இந்த வேலை பேசுதான் போட்டுக்கிடுவா நான் பொம்பளை இல்லை ஆம்பளை தான் அதனால என்னத்தான் நடிக்கிறது இருக்காக்கலாம் அறிமானம் கடல் அறிமான வேதாந்த லட்சணம் வேதந்தத்துல ஏதாவது சொல்றதா சகலத்தியாகிறது பொருள் விடலாம் விடாம இருக்கலாம் என்ன சூழ்நிலை அப்படி இருக்கும் ராஜா விட முடியாது சென்னியாச்சு விடலாம் ஆனாலும் முழுமையா விட்டுறதுன்னு அர்த்தம்னா சதம் சொல்லு சரித்தையும் விட தயாரா இருக்கணும் அது அங்கே காட்டுறது அங்கே அதுக்காக விட்டுட்டாருல்ல விட்டாரு எந்த வேற விட்டாரு அவரு அதுக்காக வந்தவரு விட முடியுமா அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி விட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா காலேஜ இடத்துக்கு போட்டப்பான் விட்டு இருந்தா அப்படின்னா உங்களுக்கு அதுக்காக காசு அங்க போய் வழுக்க டைம் கூப்பிடுவாரு வா அப்படின் முடியுமா அப்படி கடவுதான் கடமைன்னு வந்த காரியம் முடிக்கணும் இடையில சரீரம் போனாலும் சரி இருந்தாலும் சரி உதாசீனம் இருக்கணும் பிராரதம் போனா போகுமா பிராரதம் இல்லையே ஓ அவன் தான் சரி தான் அதனால அந்த பிரார்த்தத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கணும் பிரார்த்த நம்பிக்கை தீவிரமா இருக்குமே ஆனால் சரித்தில உதாசனம் வந்துடும் உதாசனம் வந்துடும் போன என்ன வந்தேன் என்ன போட்டு வரட்டும் நம்ம கடமை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற என்ன வரும் அந்த அளவுக்கு மனப்பரிவாக இருக்கணும் எனதுல நிச்சம்மா ஒது உன் பணமா அப்படின்னு கேட்டா என் சொல்றமா என்ன எடுத்து கூட அப்படின்னு கேட்டா கொடுக்க முடியுமா உன் பணம் இல்லதா அப்படி கூட என் பணம் இல்லன்னாலும் எனக்கு பொறுப்பு இருக்கப்பா அது கூட நான் பழைக்கிறேன் எனக்கு ஒரு கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்காக தான் காத்திக்கிட்டு கிடக்கிறேன் லட்சக்கணக்காக இருந்தாலும் கூட எனதில்லை என்னோட தான் இப்போ யாரு இது அது பேங்க் இருக்குது பேங்க்கு உரிமையார் யாரும் அவங்களுக்கு தான் எனக்கு ஒரு அதில் ஒரு துணி கொடுக்குறாங்க எதாவது ஆயிரம் ரெண்டு நேரம் சம்பளம் தர்றாங்க அதோட திருப்தி நான் எடுக்கவும் முடியாது எடுக்காமல் இருந்தாலும் நான் பழைய முடியாது எனக்கு கணக்குதான் அப்படி இருந்து துணி அந்த கேஷியர் அது திருப்பி இல்ல இருக்க முடியுமா திருடி போனாக்கா அப்ப எங்க இருப்பாரோ என் காய்ச்சி இருப்பாரோ அவர் கம்மி தான் அதனால வரோசர்கள் கோடிக்காரர்கள் செய்யலாம் இல்ல செய்யாம கூட இருக்கலாம் பிச்சை கூட எடுத்துலாம் எப்படி செஞ்சாலும் பிரார்த்தமானது எப்படி இருக்கும் அப்படித்தான் அதனால திருப்தி வரலாம் அது திருப்பிதான் ஞானம் ஒன்று அதுதான் சுகத்து கிடையாது கர்மானது கிடையாது திருப்தி வந்தான் மனசு ஓடுமுடும் ஒடுங்க சுகம் வெளிப்படும் எங்க சுகம் வெளியில இருக்கு வெளியில இருந்தால் அல்லவா ஆசைப்படணும் மன ஒடுக்கத்தினால வரக்கூடிய சுகம் மன ஒடுக்க எப்படி ஒடுங்கன்னு அறிவானு தானா ஓடுங்குது சகல தியாகம் அதுக்கே மன சம்மதிக்கிறது இல்லை பயிற்சி பண்ணணும் விசாரம் பண்ணணும் அப்போ தான் சம்மதிக்கும் உடனே நல்லா வந்துடுறதில்லை கேட்டு பழகி அபியசித்து அப்புறம்தான் ஒரு ஒரு வழிக்கு வருமா அப்படியே கேட்டு விட்டான் நாளைக்கு எல்லாம் சகலத்தியாகம் பண்ண முடியுமா சொல்லுங்க எல்லாம் மந்திர வித்திய இல்லை மந்திரம் போட்ட உடனே வந்த மாதிரி அதில் சிறு சிறு வரணும் வாசனை சகலத்தியாகிற வாசனை ஏற்றணும் அப்படியே ஏற்றியாதி பழக வேணா பயிற்சி வந்தால் சாணா போயிடும் அது போகாது ஆனால் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் வேந்தோம் பரோட்சம் விருத்தையும் விஷயம் காற்றம் தான் முக்கியம் அதான் வரக்கூடிய லாபம் தான் அப்புறம் அபரோட்சம் ஆகணும்னா அபியாச அபியாசம் என்ன ஒரு நாள் நில முடியுமா பள்ளிக்கூட படிப்புக்க பதினஞ்சு வருஷம் படிக்கிறான் அப்போ கூட சரியா சொல்ல தெரியாது அவனுக்கு எல்லாம் மரணமா பரீட்சைக்கு படிச்சுட்டு போனேன் நூற்றி நூறு மார்க் வாங்குறேன் ரெண்டு மாசம் கழித்து கேட்டு பாருங்க மறந்து போச்சுப்பான் அவ்வளோதான் அது ரெக்கார்டு செட்டு மட்டும் பாஸ் மார்க் இருக்கும் நூற்றி நூறு இருக்கு கேட்டது எவ்வளவு தெரியாது பரிட்சை படிக்கிறதா மறந்து போயிடும் அப்படி அதனால அபியாச பலம் முயற்சி துணை வேணும் வழிமுறை போயிட்டு போறது அர்த்தமாயிருமா பரவஷம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் உடனே காசிக்கு தூரமா போறதுக்குள்ளதானுள்ள கஷ்டமா இருக்கு காசி விட போயிட்டு வந்துடலாம் மனத சபால் பெரிய கஷ்டம் எப்படி சொல்லுங்க பொருளான தக்க பரம தத்துவத்தை தானாக கண்டானாகும் அப்பதான் எல்லாம் விட்டுனும் தானாக உள்ள பேருளிய தர்க்கம் மானம் தானுடைய மிக்க கர்த்ததிலும் இடையமாக ஒழிய பொக்கம் அற இந்த பொய்பொருளிலிருந்து விட வேற கண்ட தன் சொரூபத்தை அந்நியம் இல்லாமல் தானாகவே கண்ட பொருளான தக்கபெரும தத்துவத்தை தானாக கண்டான் ஆகும் அது வரைக்கும் பார்க்க முடியாது அதான் அனுபவிக்கும் தெரிவாயே என்றான் அனுபவம் மற்ற காலத்தில் அபியாசம் பண்ணணும் விஷயம் தெரிஞ்சுட்டா பரவட்சம் திடப்படுத்தணும் திடப்பரவட்சம் அதன் பிறகு அபியாசம் அபியாச படத்தினால தான் வர்றது ஒரு நாள் நாளில் ஆகாது படிவிடப்பட்டு போய் இருபது வருஷம் படிக்கிறாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களா எதோ ஆயிரம் பத்தாயிரம் சம்பளம் வரும் அவ்வளோதான் வேணா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அவங்க அதுபோல் இருக்குது ஆனால் எதை தெரிஞ்சாக்க எல்லாம் தெரிஞ்சாக ஆயிரும் எதை தெரிஞ்ச தெரிஞ்ச எல்லாம் வரது ஆகும் அதை அறிஞ்சனையான்னு கேட்டாரன் புத்தகர் சுயதேஜி அப்படிப்பட்ட ஒரு வித்தியா எங்க குணா சொல்லிக் கொடுக்கலையே என்ன இப்ப கேட்டு ஒன்னார அவரு தெரிஞ்சாலும் சொல்லிக் கொடுப்பாரு அதனால தெரிஞ்சவன் நீங்க நீங்க சொல்லணும் அப்படி போல எதையறிஞ்சா எல்லாம் மருந்தாரோ அதுதான் ஆத்ம ஞானம் அப்படியா அப்ப எல்லாம் கப்பல் ஓடு தெரியுமா விமானவாட தெரியுமா எதுக்கு ஓட்டுறாங்க எதுக்கு கப்பல் ஓட்டுறது எல்லாம் சம்பளம் சம்பளம் அந்த பிறகு சோகனம் அழிய சுகம் வழிபண்ணு தற்காலிகமானது பார்க்க முடியாது அப்ப கப்பலோட தெரிஞ்சு என்ன பிரயோஜனா அதுக்குதான பண்ற இது இந்த ஞானம் அடைந்தா கப்பலோட வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க லட்சம் சுகம் தானே பல கோடிமான சுகம் கிடைக்குது அப்ப என் சொல்லி எதிர்பார்க்கணும் தேவையில்லை காட்டிலையோ அல்ல மற்ற இடத்துலயோ ஆனந்தமும் உட்காந்துருக்காங்க சன்னியாசி என்னாக்கா ஞானிகள் என்னாக்கா அவர் என்ன கண்டாங்க ஆனந்தம் இருந்தால் கண்டாங்க அரைக்கு வர கதை வரும் அப்படின்னு ஞானசூரி சுக கொல்லு பேரன் வந்து ராஜாவா இருக்கும்போது அப்படியே இந்த மாதிரி சுகத்தை என்ன போல யாரும் அணிவிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பறவை பறந்து போச்சு பேசிட்டு யாரும் அனுப்பிப்பாங்க என்ன போகடியில் இருக்கானே ரேக்குவார் அவன் போக சுகத்தில் ஆயிரத்தி ஒரு பங்கு இருக்காரு யோசனை நம்ம நாட்டு தேர்டுமே இருக்காண்ணா சரி பார்ப்போம் காலையில் போய் ஒரு ஞானி இருக்காரா இப்போ பார்த்துட்டு வாங்க தேர்ட்டி இருக்கானா தேர்தல் வந்து பார்த்தாங்க ஒரு குற்றநோய் பிச்சக்காரன் உட்கார்ந்துருந்தான் இங்கே ஞானி தான் போயிட்டாங்க அவங்க ஞானி நம்ம நாட்டுக்கு கிடையாண்டாங்க தேர்ட்டி சொன்னாங்க பார்த்தீங்களா பார்த்தான் ஒரு குற்றநோய் பிச்சைக்காரன் உட்கார்ந்துருந்தான் அவ்வளோதான் அவன் ஞானி எப்படி ஆக முடியும்னாங்களான் ஏனடா சொன்னது ஞானி என்ன எப்படி இருப்பான்னு தெரியலையே போய் பார்ப்போம் நான் அப்படினா போய் பார்த்த உடனே நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்களே இந்த மாதிரி குறி சொல்லி போச்சு பிரேக்வாரன்னு சொன்னாது இன்னைக்குதானே அம்மா என்ன இருக்கு அப்போ நீங்கள் அந்த சுகத்தை கண் அனுபவிச்சிருக்காங்களாம் ஒரு பொருள் இல்லாமல் அந்த சுகத்தை எனக்கு கொஞ்சம் கொடுங்க அட சுத்ரா உனக்கு என்ன தெரியும் போடா அப்படின்னாரு என்ன அர்த்தம் அருளான்னு அர்த்தம் உனக்கு இந்த அறிவு கிடையாது அதனால போன்னு சொல்லிட்டா உனக்கு பக்கம் இல்லைன்னு அர்த்தம் நான் பார்த்தா ராஜன் அவனுக்கு அந்த ஜன்மாந்திர வாசனை இருக்கு பரிபா வந்துடுச்சு சூத்திரன்னு சொன்னால் சொல்லட்டும் நமக்கு அந்த ஆனந்தத்தை அடையணும் அவருக்கு விஷயம் இருக்குன்னு தெரியுது இப்போது மீண்டும் போனான் போய் நிறைய பொருள் கொண்டு போய் ரச்சனையாக வச்சு இதெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க எனக்கு அந்த ஆனந்தத்தை சொல்லணும்னு அடை இதெல்லாம் எனக்கு நான் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டான் மீண்டும் மகளை கூட்டம் பண்ணிக்கோங்க பிறகு ஒத்து ஒன்னை அப்புறம் அவருக்கு வருது தேரடியில பிச்சை அடிச்சா பண்ணி தூங்குறவரு தான் அவர் அவருடைய சுகத்துக்கு இது ஈடு இல்லையு அந்த குறியல் சொல்லுதுன்னா அந்த தூக்கிட்டு பாருங்கிறதுனால இந்த ஒரு பைசா இல்லாம அனுபவிக்கிற சுகம் ஆத்ம சுகம் தான் அதான் பிள்ளை வெள்ளக்களை பிரம்மான அந்த நிலை இந்த மன ஒழுக்கத்தினால் வருது எவ்வளவு வேறு கிடையாது மனஒடுக்க எப்படி வருவோம் சகத்தியாகம் தான் காரணம் எல்லாத்துக்கும் அய்வான விட்டேனுக்கு ஒரு பானம் வறுமையானால் மனப்போனும் ஒடுங்குது ஒடுங்க ஆனந்தும் தானாக வருது இல்லை இல்லை என்ன அது கொஞ்சம் ஆசை இருக்கு இதுல கொஞ்சம் ஆசை இருக்குன்னா போன ஒடுங்குதான் அப்போ விசாரணை பண்ணி தான் அந்த ஆசைகளை நீக்கணும் வழியா போன சொன்னால் உடனே போயிடாது அது விசாரம் பண்ணுறதுக்கு நான் நேரம் வந்தது இல்லை கால நேற்று அபியாசம் பண்ணும் யுக்தி என்று மதுரமாக்கியாவதற்கு மதுரம் தான் சுபாவம் என்றோ அதி சுபாவமன்றோ அறிவாக அறிவை தந்து அதிவு தேவி ராக அகாம் போர் அறிவா இனி ஏன் கவிஞனின் தத்துவ படலம் நூத்தி இருபத்தி ஒன்பதாம் பிரசங்கம் இருபத்தி அஞ்சாம் பாட்டு அவதை அனுபவரூபமான ஆன்மா அனுபவ விஷயம் ஆகாது என்பதை திருஷ்டாந்த முகத்தால் உருவாத்துகின்றார் ஆத்மா அனுபவம் அனுபவித்தா அறியின எபத்தி நாள அந்த பாட்டு சொன்னார் தர்க்கமானோங்கிற பாட்டில் சொன்னார் சசிந்தபத்திலும் சொல்லியிருக்கு அதனால இந்த அனுபவம் அதிகமாக இருக்காது ஆத்மா அனுபவத்துக்கு விஷயம் இல்லை இப்போ பதார்த்தங்கள் இருக்கிறன சப்த பரிசாரம் பரசகந்தம் சொல்லக்கூடிய இந்திரியன் விஷயங்கள் இதெல்லாம் விஷயங்கள் அனுமதிக்கணும் ஆனால் அனுபவத்துக்கு உள்ள விஷயங்களை வழியாக அது நம்ம அனுபவமாக உள்ள விஷயம் இல்லை ஆத்மா அனுபவம் உள்ளது சுபா சுத்தம் ஏற்கனவே இருக்கிறது அப்படிப்பட்டதை அனுபவிச்சு தான் தீர்க்கணும் சுழ்த்தி போல் சுளுத்தியில் ஆத்மா இருக்கிறது அவர்களுக்கு அனுபவம் வழியாக அடுத்தவங்க சொல்ல முடியாது சுலுத்தி அவசியம் வந்தால் தான் தெரியும் சமாதே அவசியில் அடையலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய உண்மை சுவரமாகி ஆத்மா என்று இந்த பாட்டில் விசாரமாக சொல்கிறேங்கொருள் மதுரமாம் கட்டி சுட்ட மதுர சுபாவமாகிய வெள்ளக்கட்டி சேர்த்து சுட்ட அந்த வெள்ளக்கட்டிக்கு வடிவமே இனிப்புதான் அப்படிப்பட்ட அதில கூட்டி சொல்லப்பட்ட மா பணியாரம் எல்லாம் மாவின் பணியாரங்களான தன் சம்பந்திகளை எல்லாம் மதுரமாக்கி அதற்கு தன் குணமான மதுரத்தை உடையனவாக பண்ணின வெள்ளத்திற்கு மதுரம்தான் சுபாவம் என்றோம் மதுரமானது சுபாவம் அல்லவா சுபாவம்னா கூடவே உண்டாகும் தர்மசேஷம் சுபான்கள் அப்படி அது இது எனும் ஜனங்கள் அந்நாதம் அந்நாதம் அப்படின்னா சேமை உள்ளது ஞாதம்னா இப்போ நம்ம எதிலே உள்ளது அதான் அந்நாதம் ஞாதம் தூரமா உள்ளது பக்கத்தில் உள்ளது என்று அர்த்தம் இதே தான் மாயை அஞ்ஞாதம் உலகம் ஞாதம் உலகம் விலங்கு நமக்கு மாயை விலங்குல அதாவது அறிபடா போல் பொருள் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட அஞ்ஞாதம் ஜாதம் என்னும் ஜடங்கள் அறிவாக விலங்குணவாக அறிவை தந்து ஸ்பூர்த்தியை கொடுத்து அது இது இரண்டுமாக அஞ்ஞாதம் ஞாதம் என்னும் இரண்டும் இரண்டும் தானாகாமல் மாய் அவற்றமான அகம்பொருள் அகம்பதத்தின் லட்சியார்த்தம் நீ ஏற்பட்ட உன்னை அனுபவித்து அறிவாய் என்ற அவரவர்களுக்கு அனுபவம் விளக்க முடியாது மற்றவர்கள் சொல்ல முடியும் சொல்ற தனக்கு மட்டும்தான் விளங்கு பலரும் தலைமு விளங்கு லௌகீகத்திலேயே எத்தனையோ விளங்கு ஓச்சலி அடுத்தவங்க தெரியுமா தெரியுமா காலையில தெரியுமா நல்லாதான் தெரியும் நமக்கு நல்லாதான் இருக்கா என்னையே வைத்து தெரியுதா அப்படிங்கிறாங்க அதிகமா போச்சுன்னா ஒரு அடையாளங்களாக பாத்துக்கலாம் ஐயோ வயிற்று வேலையா அப்படியே இப்படி சோந்து போக கண்ணெல்லாம் உள்ள போயிடும் அப்போ ஒரு அடையாளங்களா பார்க்க முடியும் இவங்களுக்கு வந்தா தான ஓ இப்படித்தான் உங்களுக்கு வந்திருக்குமோ அப்பா இந்த வயிற்று வேலியா சொல்ல சரியாதான் இருக்கேன் சுற்றி சுற்றி வலிக்கப்பா எனக்கு அப்படிதான்